மனத்திற்கு அகோச்சரமென்பது மனத்திற்கு விஷயப்படாதது என்று பொருள்படுமேயல்லாது சிறிது விஷயமாகி பெரிது விஷயமாகாது என்று பொருள்படாது என்றும் அவ்வாறு பொருள் கொள்வது இலட்சண உபலட்சண விதி அல்ல என்றும் ஒரு காலத்தில் ஒரு பொருள் சிறிது விஷயமானால் மற்றொரு காலத்தில் சிறிது விஷயமாகும் பிரிதொரு காலத்தில் சிறிது விஷயமாகும் இவ்வாறு முழுவதும் விஷயம் ஆகும் என்றும் அவாங் மனோகோச்சரமென்றதில் மனத்திற்கு சிறிது விஷயமானபடி வாக்குக்கும் சிறிது விஷயமாதல் வேண்டுமென்றும் இங்கனம் மனவாக்குகளுக்கு சிறிது விஷயமாகுமென்று கொண்டபோது கண் காது மூக்கு மெய் வாய் கை முதலிய மற்ற இந்திரியங்களுக்கும் விஷயமாகும் என்பது தானே விளங்குதலால் பிரம்ம லட்சணத்தோடு விரோதப்படுமென்றும் மனம் முதலான அந்த கரணங்களுக்கும் கண் முதலான இந்திரியங்களுக்கும் நாம ரூப கிரியைகள் விஷயமாகும் தத்துவாதீதமாகிய பிரமம் விஷயமாகும் என்பது விபரீத உணர்ச்சி என்றும் மனோலயம் கிடைத்த பின்னர் பிரம்மானுபவம் கிடைக்குமென்றும் மனம் சிறிது தோன்றினும் ஆத்ம ஞானம் விளங்காது என்றும் மனம் அசத்து சடம் அனித்தியம் துக்கம் அசுத்தமுடையது பிரமம் சத்து அறிவு நித்தியம் இன்பம் சுத்தம் உடையது ஆகலின் மனத்திற்கு பிரமம் எவ்வகையினும் விஷயமாகாது என்றும் இவ்வாறே வேதம் முதலிய கலைகளினும் ஆப்த வாக்கியங்களினும் ஆணையிட்டு இருப்பதென்றும் பிரமம் மனத்திற்கு விஷயப்படாதென்றும் பிரமம் மனத்திற்கு விஷயப்படாதென்பது அனுபவத்திற்கும் மற்ற ஹேதுக்களுக்கும் யூகங்களுக்கும் பொருந்துகின்ற பட்சம் என்றும் சுவாமிகள் சொல்லினர் பின்னர் சிலபொழுது நாயக்கர் சும்மா இருந்தனர் அங்கிருந்தவர்களில் சிலர் நாயகரை பார்த்து சும்மா இருக்கப்படாது உத்தரிக்க வேண்டும் என்றார்கள் நாயகர் சற்று நேரம் சென்று மீளவும் மனத்தினால் பிரமத்தை நினைக்கக்கூடும் என்று முன் சொல்லியதையே சொல்லினர் விதியை கடந்த விவகாரமும் தடைபடுகின்றது பிரமம் மனத்திற்கு விஷயமாகுமானால் கண்ணுக்கும் விஷயமாகும் இவைகளுக்கு விஷயமாகுமானால் மற்ற இந்திரியங்களுக்கும் விஷயமாகும் என்று நான் முன் சொல்லியதை தாங்கள் சிறிது உய்த்துணர வேண்டும் என்று சுவாமிகள் சொல்லினர் நாயக்கர் சற்று நேரம் சென்று மனத்திற்கு விஷயமாவதெல்லாம் விஷயமாக தக்கது யாது அதனை தாங்களே வெளிப்படுத்தல் வேண்டும் என்று சுவாமிகள் சொல்லினர் ஆனந்தம் மனத்திற்கே விஷயமாவது என்று நாயகர் சொல்லினர் ஒரு ரூப விஷயத்தை கண்கள் கண்டு அந்த ரூப விசேஷத்தால் ஆனந்த விருத்தியை அடைந்து பின்னர் அதன் வழியாக மனத்திற்கும் அவ்வானந்தத்தை அடைவிக்குமென்றும் கண்கள் முன்னர் ஆனந்தத்தை அடைந்ததற்கு அடையாளம் அக்கண்களிலிருந்து சிந்துகின்ற பாஷ்பங்களே என்றும் அதை ஆனந்த பாஷ்பமென்று வழங்குவதே போதுமான பிரமாணமென்றும் இத்தன்றி நேத்ரானந்தம் சிறவணானந்தம் என்று அறிவுடையோர் பிரயோகிப்பதை யூகிக்க வேண்டும் என்றும் இங்கனம் கண் முதலிய இந்திரியங்களும் மனம் முதலிய கரணங்களும் ஆன்மாவுக்கு உபகார கருவிகள் ஆதலால் அவைகள் ஆனந்தம் அடைந்தனவென்பது உபசரிப்பென்றும் ஆனந்தம் பிரத்யேக ஆண்மஞான விஷயம் என்பது உண்மையென்றும் சுவாமிகள் சொல்லினர் பின்னர் சற்று நேரம் சென்று ஓர் இந்திரியத்திற்கு விஷயமாவது வேறோர் இந்திரியத்திற்கும் விஷயமாகும் என்றது எப்படி காதுக்கு புலப்படுவது மூக்குக்கு புலப்படாது கருத்துக்கு புலப்படுவது கண்ணுக்கு புலப்படாது என்று நாயக்கர் முன்னர் அவாங் மனோ கோச்சரமென்றதற்கு தாங்கள் கொண்ட கருத்தின்படி வாக்குக்கும் மனத்திற்கும் பிரமம் சிறிது விஷயமானால் கண்களுக்கும் கைகளுக்கும் சிறிது விஷயமாகும் என்று தாங்களே யூகித்து அறியலாமென்றும் ஒரு பொருள் மனத்தினால் நினைக்கப்படுமானால் காதினாலும் கேட்கப்படும் காதினால் கேட்கப்பட்டது கண்ணினால் காணப்படும் கைகளினால் பிடிக்கப்படும் என்பது உபதற்க உபலக்கணம் என்றும் ஸ்தூல சூக்கும கரண பூதங்களால் உருவாகித் தோன்றுகின்ற பொருளின் இடத்து மனம் முதலான கரணங்களுக்கும் கண் முதலான இந்திரியங்களுக்கும் விஷயங்கள் ஆகத்தக்க பண்புகள் உண்டாயிருக்குமென்று அறிந்த பட்சத்தில் ஒரு பொருள் ஒரு பண்பினால் ஓர் இந்திரியத்திற்கு விஷயமாகுமானால் அந்த பொருள் மற்றொரு பண்பினால் மற்றோர் இந்திரியத்திற்கும் விஷயமாகும் என்று சாதாரண ஜனங்களாலும் அறியப்படும் என்றும் அச்சயோக ஞானத்தாலும் இந்திரியங்களின் சொரூபரூப சுபாவ வியாபக வியத்தி விசேஷ சாமானிய முதலியவைகளையும் வெளிப்படுத்துகின்ற தத்துவ சாத்திரங்களாலும் பிரகிருதி சாத்திரங்களாலும் உய்துணர்ந்து தெளியப்படுமென்றும் கண்களும் மனமும் அதிகரணோபாதான சம்பந்தமுடையது என்றும் மத்திய பூத தூள சூக்கும காரியமென்றும் இதனால் மனத்திற்கு விஷயமாவது கண்களுக்கும் விஷயமாகுமென்றும் கண்களுக்கு விஷயமாவது மனத்திற்கும் விஷயமாகும் என்றும் சுவாமிகள் சொல்லினர்